பாடம் 57 ஏழு போதுமாக்குதல் பேணிதலுடன் இருத்தல் வாழ்க்கையிலும் செலவு செய்வதிலும் நடுநிலையை கடைபிடித்தல் நிர்பந்தம் ஏதுமின்றி யாசகம் கேட்பதன் அல்லாஹ் கூறுகின்றான் பூமியில் உள்ள உயிரினம் அனைத்திற்கும் அல்லாஹுவிடம் அதற்குரிய உணவு இல்லாமல் இல்லை பதினோராவது அத்தியாயம் ஆறாவது வசனம் தர்மம் என்பது அல்லாஹுவின் வழியில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட ஏழைகளுக்காக ஆகும் இவர்கள் உங்கள் தர்மங்களுக்கு மிகவும் முறித்தானவர்கள அவர்களை பற்றி அறியாதவர் அவர்கள் யாசகம் கேட்காதவர்களாக உள்ளதால் அவர்களை பணக்காரர்கள் என எண்ணுகிறார் அவர்களின் முகங்களை பார்த்தே அவர்களின் உண்மை நிலையை அதாவது வறுமையை நீர் அறியலாம் ஆனால் அவர்களோ மக்களிடம் வற்புறுத்தி கேட்க அத்தியாயம் இருநூற்றி எழுபத்தி மூன்றாவது வசனம் மற்றொரு இடத்தில் அம்லாஹ் கூறுகின்றான் அவர்கள் செலவு செய்தால் வீணாக்கிவிட மாட்டார்கள் கஞ்சத்தனமும் செய்யமாட்டார்கள் மாட்டார்கள் இதற்கிடையே நடுநிலையாக இருக்கும் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் அறுபத்தி வசனம் மற்றொரு இடத்தில் அம்லாக கூறுகின்றான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்கிட வேண்டிய தவிர அவர்களை நான் படைக்கவில்லை அவர்களிடம் உணவு எதையும் நான் விரும்பவில்லை எனக்கு அவர்கள் உணவு வழங்கிட வேண்டும் எனவும் நான் விரும்பவில்லை ஐம்பத்தி ஓராவது அத்தியாயம் ஐம்பத்தி மற்றும் ஐம்பத்தி ஏழாவது வசனங்கள் இந்த தலைப்பு சம்பந்தப்பட்ட அதிகமான ஹதீஸ்கள் முந்தைய இரண்டு பாடங்களில் இடம் அவற்றில் இடம்பெறாதவை இங்கே இடம்பெறுகின்றன